உற்றதோர் விஷயம் உபயமன்றே குற்றமாங்குண விசேஷம் கூடாமலிருக்கையாலே இற்றது வாக்கு கெட்டாதென்பதும் அறிவாயினியே வாக்கியந்தன கெட்டாது வஸ்துவென்று வேதம் வாக்கிய விருத்தியால வஸ்துவைக் காட்டிற்றன்றோ வாக்கியங்களிலே மானம் ஆவதேதென்றாயாகில் வாக்கியம் இரண்டும் மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய் தன்பதி அல்லா பேர்கள் தமை அல்லன் அல்லன் என்றாள் அன்பனை கேட்ட நேரம் வெட்டி மௌனம் ஆனாள் பது போல நீக்கி இதன்றெனச் சேடித்த பின்பற பிரம்மன் தன்னை பேசாமல் காட்டும் வேதம் முந்தை சங்கை தீர ஒழிந்ததை அறிந்து கொள்வாய் பிந்திய சங்கை தீர பேசுமுத்தரநீ கேளாய் ியங்களுக்குஜன் இதயமாம் உந்தியும் மனமும் என்றே புறத்தகத்துலாவியாடும் உன்முகம் போல் கண்ணாடிக்கு உள்ளொரு முகம் கண்டால் போல் சின்மய வடிவின் சாயை சித்து போல் புத்தி தோன்றும் நின்மனோ விருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும் கர்ம மகனே இத்தைத்தான் நன்றோ ஞானம் என்பவர் உருக்கியதரா நீர் நானா உருவங்கள் ஆனால் போல விருத்திகள் கட்டப்படாதீ விடயமாய்ப் பரிணமிக்கும் அருப்பல விடயம் எல்லாம் ஆபாசந்தோற்றுவிக்கும் இருட்டினில் விளக்குங் கண்ணும் இல்லாமல் பொருள் காணாதே தெரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காணல் வேண்டும் தெரிகின்ற பரிதி காண சென்றிடிற் கண்ணே போதும் ிகின்ற ஜத்தைண விறத்தியும் பலமும் வேண்டும் புரிகின்ற விற்தி ஒன்றே போதுமை பொருள் காண்போர்க்கே விருத்தியும் பலமும் கூடும் விகாரமே மனம் என்பார்கள் கருத்தெழு விருத்தி வேண்டும் கணக்கினால் மனத்திற்கெட்டும் வருத்திய பலமாமிந்த மனத்திற்கெட்டாது கண்டாய் அர்த்தமிப்படியென்றையம் நகன்றிணிதெளிந்தீடாயே என் விருத்தம் வஞ்சகமில் பரமார்த்த குருவே சொன்ன வழிகளறிந்தேனினியோர் வச்சன்கேளீர் சஞ்சலமற்ற கண்டபூரணமாய் சித்தம் ததா காரம் சமாதி யோகம் உஞ்சலையொத்து அலைவது தன் சுபாவம் ஆகி ஒரு கணத்தில் பலவுலகாய் உதிக்கும் இந்த நெஞ்சகம்ப துவிலசையா நிவாத தீப நிலையடைவது எப்படியோ நீ சொல்வீரே